உலகம் அறிந்த பேச்சாளர் பல்வேறு நாடுகளுக்கு சென்று பட்டிமன்றங்களை நடத்துகிற நல்ல நடுவர் கலக்கப்போவது யாரு என்ற நிகழ்ச்சியில் தொடங்கி சண்டே கலாட்டா வரை தொலைக்காட்சியில் இவரது நகைச்சுவை கலாட்டா இன்றும் தொடர்கிறது சிரித்து பார் உன்முகம் உனக்கு பிடிக்கும் சிரித்து பார் உன்முகம் உனக்கு பிடிக்கும் சிரிக்க வைத்து பார் உன்னை எல்லோருக்கும் பிடிக்கும் என்றார் சார்லி சாப்ளின் சார்லி சாப்ளின் வரிகளுக்கு பொருத்தமானவர் நம்முடைய நகைச்சுவை அரசு மதுரை முத்து அவர்கள் மதுரை மகிழ்வோர் மன்றத்தில் தொடங்கி தனது பயணத்தை தொடங்கி இன்று கோவில்பட்டி மகிழ்வோர் மன்றத்தில் வருகின்றிருக்கின்ற நகைச்சுவை வள்ளல் வாய்விட்டு சிரித்தால் நோய் போகும் என்பதற்கேற்ப நம்முடைய புற அகத்திலே இருக்கக்கூடிய நோய்களை விரட்ட வந்திருக்கக்கூடிய நகைச்சுவை வைத்தியர் உலக மக்களின் உள்ளங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நகைச்சுவை வேந்தர் சிரிக்க வைத்து சிந்திக்கவும் வைத்திருக்க கூ சிந்திக்கவும் வைக்க செய்யக்கூடிய நகைச்சுவை இமயமே உங்களை அன்புடன் வணங்கி வரவேற்கிறேன் வாருங்கள் அனைவரையும் சிரிக்க வைக்க வாருங்கள் என உங்களுடைய கரவுளையோடு அவரை அன்புடன் அழைக்கின்றேன் நல்லது ஒரு இனிமையான மாலை வேளையில் ரொம்ப மங்களகரமாகவும் மயில் சரமாகவும் தொடங்கியிருக்கிற கோவில்பட்டி மயிலூர் மன்றத்தினுடைய மூன்றாம் மாத கூட்டம் ரொம்ப ரம்பியமாகவும் அழகாகவும் ஏன்னால் இளந்தளிர்கள் பேசும்போது அது மேடைக்கு வந்தாலே போதும் ஜோக்கு சொல்லி நம்மளை சிரிக்க வைக்கின்ற அவசியம் கிடையாது ஏன்னா பெரிய ஆள்களே மேடைக்கு வாங்கணும்போது பதறிடுவாங்க பத்துறீங்களா ஒரு வரவேற்புரை சொல்ல சொல்லுங்கள் வர வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வேற்றுக்கிட்டு இருப்பார் நம்ம தோட்டிக்கிட்டுருக்கணும் ஆனால் குழந்தையில் சாதன ஒன்று செய்வேனா இவ்வளோ ஒரு மத்தியில் கூச்சமெல்லாம் மேடைக்கு வந்ததே ஒரு பெரிய பாராட்டா பாராட்டனும் இந்த அரிய விழாவுக்கு அழைத்து பெருமை சேர்த்துருக்கிற அத்தனை நல்லஞ்சங்கள் கண்டு சொல்லி இந்த விழாவினுடைய தலைமையாளர் பெருமைக்குரிய கீழே வல்லநாடு சேர்ந்த இன்ஃபன்சீசர் பொறியியல்களினுடைய நிர்வாக இயக்குநர் பண்பாளர் டாக்டர் எஸ் ஆல்வின் சார் அவர்களுக்கும் முன்னிலை வைத்திருக்கிற நம்ம மயிலூர் மன்றத்துடைய திரு ஏ ரவி மாணிக்கம் அவர்களுக்கும் மற்றும் ஒரு மயிலூர் மன்றத்துடைய பிரபலர் திருமதி ஏ அமளி செல்வராணி அவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை வழங்கியிருக்கிற இன் பெண் சிச பொறியியல் கல்லூரிக்கு நன்றியை சொல்லிவிட்டு எல்லாத்திற்கு மேலாக சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் மற்றவர்கள் மகிழ்ச்சிப்படுத்தி தாம் மகிழ்ச்சி அர்ப்பை தான் உண்மையான சந்தோஷம் பண்ணுவோம் சந்தோஷத்துக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிற அன்புக்குரிய இந்த மன்றத்துடைய முக்கியமானவர்கள் தலைவர் பெருமைக்குரிய டி சேர்மத்துறை ஐயா அவர்களுக்கும் செயலாளர் பி சான் கணேஷ் அவர்களுக்கும் பொருளாளர் மோகன்ராஜ் அவர்களுக்கும் இணைச் செயலாளர்கள் மரியாதைக்குரிய துரைராஜ் வெள்ளைச்சாமி அவர்களுக்கும் முன்னிலைப் புரவலர் டி ராஜ் அவர்களுக்கும் மற்றும் உதவும் பெரும் வணியர்கள் புறவலருக்கு அந்த நேரத்தில் நன்றி அன்போடு சொல்லி எத்தனவே நிகழ்வுகள் குழந்தைகளுக்கு வந்து படிப்பூசி நிறையா இருந்தால் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த அரங்கம் முழு நம்பி இருக்கிற பார்க்குறப்ப ரொம்ப பெருமையான சந்தோஷம் மகிழ்ச்சின்னு தரும்போது என்ன காரணம் அப்படின்னா எதற்கு நேரம் செலவழிக்கிறோம் காலன்றில் தேதி பார்க்குறோம் வாட்சில் மணி பார்க்குறோம் நம்மளுடைய மனசு பார்த்துருக்கு மானே கிடையாது அது எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த மனசை மெல்லுசாக வச்சுக்கிறது ரொம்ப பக்குவமாக வச்சுக்கிறது உலகத்திலே ரெண்டு விஷயம் தான் ஒன்று நல்லா உடல் குலுங்கி கண்ணில் தண்ணி வர்ற அளவுக்கு சிரிக்கிற அளவுக்கு நோய் நோடி கிடையாது இன்னொன்று ஒரு அழகான ஒரு இசையை கேட்டு அப்படியே இந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான் நோயை குணப்படுத்துகிற சக்தி இருக்குது அதுக்காக இந்த இடத்துல வளர்கிற நல்ல நகைச்சுவை ஏன் புக்தணும் அப்படின்னா யாரெல்லாம் சிரிக்க பலரானோ அவன் கிட்ட வன்முறை இருக்காது புரோதம் இருக்காது கெட்ட காரியங்கள் ஈடுபட மாட்டேன் அதுக்காகத்தான் குழந்தையில் இளந்தல இருக்குது இப்படி நகைச்சுவை உணர்ச்சி ஊட்டுறது வாரியர் கூட மேடையில் பேசும் இப்போ ஒரு நகைச்சுவை சொல்வார் ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு நல்ல பக்குவ நிலைக்கு வரட்டு அப்படின்றக்காக அதே போல இசைக்கு அப்படித்தான் பொண்ணு வாக்க போனோடனே எதுக்கு பொண்ணை பா பொண்ணை தெரியுமான்னு கேட்பாங்க எதுக்கு தெரு தெருவா பிச்சை எடுக்க கிடையாது ஒரு பொண்ணு பாட தெரிஞ்சுன்னா மனசு பக்குவமாக இருக்கும் இலகுவா இருக்குன்றக்காக அந்த விஷயத்தை வச்சது அது மாதிரி அந்த விஷயத்துக்காக முக்கியத்துவம் கூட வெளியே இருந்து தெரியும் என்னங்க அது ஒரு நகைச்சுவை ரசிக்காம ஒரு மனுஷன் வீட்டுக்கும் பிரசனி முத்து வர்றாரு காட்டுவாரு தலையில மண்ணி போட்டாங்க செம்மண்ணா கரளி மண்ணா இப்படி ஆள் என்ன பிரச்சனும் அதனால கலகல்ல நம்ம சொல்றது இல்ல விஞ்ஞானத்துல சொன்ன விஷயம் நம்மளாவது ஒரு ஜோக்கு கேட்டு சிரிக்கிறவங்க வெளிநாட்டில் அதுவும் இல்லாமல் லாபியோ தெரப்பின்னு சொல்லி ஹியூமரோ தெரப்பின்னு அம்பாடு தன்னால் சிரிக்கிறது அது மாதிரிலாம் அழகான சபை இது ஒரு குடும்ப விழாவை தான் எத்தனை விழாக்களுக்கு நம்ம நேரம் செலவிக்கிறோம் இந்த மாதிரி நம்மளை மாதம் மாதம் ரெஃப்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளை உற்சாகப்படுத்திக்கிறப்ப நான் பேசுகிற கடைசி கேட்குதுங்களா இங்கிட்ட கேட்குதுங்களா கேட்டுதான் அப்படி முறைச்சி பார்க்குறீங்களா நான் கேட்கல குழப்பம் இங்கேயும் உசரை வாங்குறதேன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி டென்ஷன் இருந்தா பேசும்போது இப்படி பேர்வே திரும்பியே போயிருக்கலாம் அப்படின்ட்டு நாம் ஒரு சின்ன சந்தோஷம் அதே போல எனக்கு இந்த மேடை ரொம்ப அரிதான கூட்டு போயிடுவாங்க பொன்மா பிள்ளை பின்னாடி உட்காந்துருப்பாங்கன்னு அந்த இப்படி நின்று பேசிக்கிட்டு இருப்பேன் இந்த கிப்ட் கொடுக்க வர இடம் ஜெயலலாருக்குன்னு கொஞ்சம் தள்ளிங்க பின்னு இந்த இங்க வந்து நின்றுப்பேன் அப்புறம் போட்டோ எடுக்கணும் இந்த இங்க போப்பா பின்னு அங்க நின்று வீடியோ எனக்கு மறைக்கு அந்த ஓரத்துக்கு பொங்க தம்பி அப்படிட்டார் அந்த ஓரத்துல பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு கிளை வந்து தம்பி அந்த ரூமு சும்மா இருக்கு அதுக்குள்ளே பேசுறா பண்ணுச்சு கூறுகிட்ட கொங்கா கிளைவு நான் ரூமுக்குள்ள பேசிருக்கா வந்தேன் அப்படி பாத்தீங்களா இப்படிலாம் விரட்டு இடங்கள் தான் பார்த்திருக்கேன் இது ஒண்ணுதான் நல்ல யார் முகத்திலும் பாத்தீங்களா ஏதாவது ஒரு கள்ள இருக்கா அப்படி வெள்ளியா சிரிக்கிறீங்க நல்லா நோட் பண்ணிக்க உங்களுக்குலாம் தொண்ணூத்தஞ்சு வயசு தொண்ணூத்தெட்டு வயசு வரைக்கும் இருப்பீங்க இப்படியே இருக்கிறாலும் டைம் கூட சொல்ல முடியாது ஏப்ரல் மூணுல போயிடுவாங்க போலயா ஆளையே ஒரு மாதிரியா முழிச்சுக்கிட்டு கேப்பேன் கலகலன் உடனே அது போது பெண்கள் சிரிச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எதுக்காக சொல்றேன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு சீரியல் பார்த்து தேம்பி தேம்பி அழுற கோஷிட்டு அவங்க தான் அதனால அவங்க சிரிச்சு எனக்கு ஒரு சந்தோஷம் காலையில் ஒன்பது மணிக்கு மூக்க சிந்துச்சுன்னா இப்படி ஐட்டாலடி அப்படின்னா பதினோரு மணிக்கு வீடே கேத வீடு முக்க சிந்தி சிந்தி ஜபத்துல தடவி வீடே பெரிச்சா செத்து வாட் அடிக்குது அதனால நீங்க குவிர்னு அதான் பெண்களுக்கு பொன்னகை விட புன்னகை தான் அழகு சில எல்லாம் ஜவரம் போட்டு வாசலை உட்காந்துருப்பாங்க வீட்டுக்கு வந்தா விலங்கும் போ நீயோ மகரையும் உள்ளே உட்காரு புரியும் சிலர் பாருங்க நகையே போடுவோம் லேசா சிரிச்சா போது வாங்க மாமா அப்படின்னு பதினஞ்சு வரிசா வருவான் பாத்தீங்களா அந்த புன்னகைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலோட வச்சுங்க ஐயோ தானா வரணும் நான் என்றைக்கு வரமாட்டேன் ஓழிப்புவேன் இதே ஒரு நர்ஸ் இருக்குதுட்டு மிஸ்டர் வேலு நந்தேன் நான் தான் நான் தான் என்னாச்சும் உங்களுக்கு ஒன்றுமும் லட்சுமா உங்களை பார்க்கலாம்னு வந்து ஆ எங்க ஊசி எவ்வளோ ஐநூறு இருந்தாங்க ஆயிரரூவா போய் இடமே கலக்கலன்னு போயிரு பார்த்துருக்கலாம் இதுக்கு தான் ஒரு சபையில் எல்லோரும் இருக்கணும் அந்த குழந்தைகளை பார்த்துக்கணும் இளம் குழந்தைகள் நகைச்சுவை எதுக்கு அப்படின்னா சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நானும் இதே மாதிரி ஒரு பதினெண்டு வருஷம் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி மேடையில் ஏறி ஒரு நகைச்சுவை சொன்னேன் எல்லாேருக்கும் பிடிச்சி போச்சு எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணணும் எனக்கு ஒரு ஆசை பரவாயில்ல இதையும் ரசிக்கிறாங்களே இது பாப்பா கொஞ்சம் உட்காந்துக்கிறீங்களா ஆ அடுத்த அப்படி கேட்ட உடனே நம்மளுக்கே ஒரு உந்துகள் வந்துச்சு அந்த மாதிரி யாருக்கு என்ன எல்லா குழந்தைகளுக்கு ஒரு தனித்திறமை இருக்கும் பாத்திருக்கலாம் இங்க இருக்க ஒரு குழந்தை அந்த தனித்திறமை வளர்க்காமலேயே வெறும் படிப்பு படிப்புன்னு சொல்லி மார்க்குலயே அமைக்கிறோம் மார்க் எடுத்தங்கூட அந்த ஒன்னாந்து அந்த பேப்பர்ல ஒரு பெருசாக ஒரு ஒரே ஒரு நாள் புகழ்ந்துட்டு விட்டுருவோம் ஆனால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு தனித்திறமை இருக்குன்ற காத்த இந்த மேடையை கொடுத்து நம்ம குழந்தையில நம்ம செதுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்துட்டீங்க பெருமையான விஷயம் அவங்க சொன்ன மாதிரி இன்னும் என்னென்ன விஷயமெல்லாம் உங்கள் குழந்தைகள் தெரியுமா அந்த மேடையில் ஏன்னா நாங்கள் படிக்கும்போது இப்படி ஒரு மேடைகள்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அறிவுது ஆனால் இன்னைக்குள்ளே குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் முழுமை பயன்படுத்திக்கணும் ஏன் சொல்கிறேன் நல்லா படிச்சுட்டு போகிறவங்க கூட கம்மியான மார்க் எடுக்கிறேன் படிக்காம போகிறோம் தான் எழுதி எவ்வளவோ மார்க் வாங்குகிறான் என்னென்ன கிரியேட்டிவிட்டிங்க பத்து கேள்வி கொடுத்து எட்டுக்கு பதிவு எழுதினா பத்து எழுதுகிறான் பயப்பட மாட்டேங்கிறான் போய் தான் கே கேட்குறேன் என்னைக்கே ஐயோ நான் ஃபிசிக்ஸில் நினச்சி வந்தேன் ஆனால் எண்பது மார்க் எப்படி எடுக்கிறான் யோசிச்சு பாருங்களேன் ரைட்டு மாதிரியே எழுதுகிறான் சிமெண்டு பொருள்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது அதுக்கு பதில் பாருங்க சிமெண்டு பொருள்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை அதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது வேற எதை கொண்டு இது தயாரி செய்ய முடியாது வாத்தியார் சட்டையே மூணு கிழிச்சி போட்டு தெருவில் ஓடுறாரு என்னையா அதை அதை ஓட்டிக்கா இது எதை ஓலி ஐயா இப்படி குழப்ப பாத்தீங்களா வாத்தியாரவே குழப்பிறான் நினைச்சு இன்னொன்று இந்த ஒரு சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்குறது அதுதான் குழந்தை பெருமையான விஷயம் ஒன் வேடுக்கு ஒரு வரி எழுதினா போதும்ல ஆனா நம்ம பசங்களை முப்பது பக்கம் எழுதுறவங்களா இருக்கான் பார்த்தீங்களா கஸ்தூரி குறிப்பு காந்தி மனைவி ஓட்டம் முடிஞ்சு வச்சு ஒரு மார்க் வாங்கிடலாம் ஆனா அவனுக்கு கஸ்தூரி பத்தி தெரியல இவனா ஒரு பாயை உருவாக்கிட்டான் கஸ்தூரி பத்தி எழுதுக எழுதிருவோம் இது ரொம்ப அகலமான பாய் இந்த பாய் எடுத்துட்டு போய் மெத்தில் வரிச்சு எல்லாரும் படுத்து உருளலாம் பாருங்க அவன் எழுதிருக்கத அடுத்து என்ன கஸ்தூரிபாய் வாஜிபாய் பெரியது அன்னைக்கு அந்த மனுஷன் வேலை ரிசைன்மெண்ட் போனவர் தான் என்னையா ஸ்கூலுக்குள்ள அப்படின்னு அவர் போன்னு என்ன சார் கஸ்தூரி வாய்க்கு ஒருத்தர் முப்பத்தஞ்சு பக்கம் எழுதி வச்சிருக்கா சார் நீங்களே அதை கேட்க மாட்டீங்களா உனக்கா முப்பத்தஞ்சு பக்கம் எழுதிருக்கேன் எனக்கு ஒரே வரல குழைப்பிருக்கானியா அதே கொஸ்டின் என்ன சார் கஸ்தூரி பாய் அல்லது கேள் அப்படின்னு எழுதியிருக்கேன் நான் இதை போய் யார்டியாக கேட்குறது இதுதான் பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும் அதை உள்வாங்கிட்டு ரசி இந்த மாதிரி ஒரு குழந்தைக்குள்ள ஒரு விஷயம் புதுசாக யாரும் யோசிக்காத மாதிரி எதனால் அப்படி அந்த அளவுக்கு இருக்காங்கன்னா இன்றைக்கி குழந்தைகளுக்கு தனித்தனி ஊடகங்கள் நிறைய விஷயத்தை சொல்லிக் கொடுக்கு சுட்டி டிவி பார்க்குறேன் போகோ டிவி பார்க்குறேன் கார்ட்டூன் டிவி நிறையா விஷயங்கள் இவனால் உள்வாங்கி உன்னோட அறிவை பெருக்கிக்கிறது அதுதான் படித்தது அப்படியே பேப்பரில் கொண்டு வர்றது யாராலும் முடியும் அது ஒரு பென்ட்ரைவரில் காப்பி பண்ணுற மாதிரி ஆனால் கிரியேட்டிவிட்டியாக யோசிக்கிற விஷயத்துக்கு தான் இந்த மாதிரி மேடை நல்ல ஒரு அடையாளப்படுத்தும் அதனால் முழுமையாக எந்த மாதமும் மிஸ் பண்ணாமல் இந்த மேடையை பார்த்துக்கிறனும் ஏன்னா மனிதத்தன் ஐயா சொக்கலிங்கி இதே மேடையில் என்னை நிறையா பேசுங்க சொல்லி ஒரு உந்துதல் கொடுத்தது இந்த மாதிரி எங்கேயோ ஒரு ஆள் அது மாதிரி நம்ம கோயில் பட்டியலும் நிறைய கலைஞர்கள் இளங்கலைஞர்கள் வரலாம் வெளியே வரணும் போல விஷயங்கள் ஆச்சரியமா இருக்கு தமிழ் வாத்தியான ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவர் என்ன கேள்விட்டால் பழி சொல்லுவா பழமொழி நடத்தினார் தாராள நடத்துங்க ஆனா பாதி பழமொழி மீதி நீங்க சொல்லுங்க சொல்றோம் ஊர் ஆண்பில் ஊட்டி வளர்த்தால் சொல்பா சுரேஷ் உங்க ஓய்வு சந்தேகப்படுவாங்க உட்கார் விளங்காவில நீ சொல்பா நல்ல மாட்டுக்கு நாலுலா புண்ணாக்கு அப்படின் யாருமே உருப்பிட மாதிரி உடைய ஜெட்டியா நீங்க எல்லாம் ஜென்மத் ஜாலியா இருக்கு அதே ஜோலியா இருக்காங்க அது இப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமையே எத்தனை விழாக்கள் கொண்டாடினா கூட மித்த விழாக்கள் மகிழ்ச்சி இருக்கு இதுல ஒண்ணுல மட்டும் தான் நெகிழ்ச்சி இருக்கு நம்ம குழந்தை மேடேறி இத்தனை விரும்புக்கு தைரியமா பேசுது ஒரு பெரியவங்களை கூப்பிட்டுருக்க மேடைக்கு பேச வர சொல்லி பையன் இவ்வளவு மியூசியம் வச்சு உட்காந்துருப்பார் கம்பீரமா அப்புறம் ஐயா உங்களைத்தான் சும்மா விளையாட்டுக்கு தம்பி அப்படின்றார் மேடை கூப்பிடுவாங்க பயத்திலேயே என்ன புழுக்கலர் சட்டை இல்லைன்னா இது பச்சை கலர்னே நல்லா பார்க்க பண்ணுவார் பெரியவங்களே பயப்படறப்ப அவங்க ஒன்றும் முழுமையா ஜோக்கி சொல்ல அவசியம் இல்லை வந்துருண்டா அவன் பேர சொன்னாலே பெரிய சாதனங்க இன்னைக்குள்ள சூழல் அந்த வேலைதான் அழகா இருக்கு அதே போல இந்த நிகழ்வுக்கு உறுதியா இருக்கிறவங்க அத்தனை பேரும் பெருதே ஒரு பாராட்டு பாருங்கள் ஒரு முழுமையான வேலை இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு அடுத்தவங்க முகத்துல மகிழ்ச்சி பார்க்குறாங்க ஏன்னா பிறந்தொன்னே தாய் அள வைக்கிறோம் இறந்த பின்னாடி நம்ம சொந்தங்களெல்லாம் அளவைக்கிறோம் இருக்கும்போதாவது மற்றொரு மயில் விப்பம் ரசிக்க வைப்போன்ற நோக்கத்தில் தான் இந்த விழா இந்த விழாவுக்கு இறைவன் படைப்பில் ஆச்சரியமான உறுப்பெல்லாம் மன்னிச்சிட்டிருக்கு எல்லா பகுதியிலையும் திறந்திருக்கும் இப்போ கண்ணு திறந்திருக்கு ரொம்ப நேரம் கண் வலிக்கலாம் கண்ணை மூடிக்கிடலாம் வாய் வலிக்கினா வாய் மூடிக்கிடலாம் ஆனால் காது வலிக்கணும்னு சொல்லி காதை யாரும் மூட முடியாது அது திறந்த வழியே ஏன்னா எந்த நேரமும் நல்ல செய்து உங்கள் காதுக்கு வரும்ன்ற காத்தான் அடுத்து ஒரு அருமையான உறுப்பு வந்து நாக்கு சொல்லுவோம் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஈரத்திலே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு இருக்குதுன்னா அது நாக்கு மட்டும்தான் எதுக்காக அப்படின்னா வாயில் இருந்து வர வார்த்தை குளிர்ந்த வார்த்தையா மத்தவனை ஈரப்படுத்துற ஈரமான வார்த்தையா இருக்குன்ற காத்தா அது ஈரத்திலே படைச்சது ஆனா நம்ம எல்லாம் சிலர்லாம் பேசுனா பகிரங்கமா இருக்கு பொதுவாக டாக்டர் வந்து சொந்தக்காரங்கள அலோ பண்ண மாட்டார் பேசண்ட பார்க்க எதுக்கு இந்த மாதிரி எதாவது பேசக்கூடாது பேசி டப்புன்னு உயிரை போக வச்சிருவாங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஆப்பிள் வாங்கிட்டு போறது அவர் அப்படியே ஹார்ட் அட்டாக்கில் படுத்திருப்பேன் என்ன முறியசா எப்படி இருக்கு ஏதோ இருக்கே அம்மா நான் ஆஸ்பத்திரிக்கில் வரும்போது ஒரு டெட் பாடி யூனிங் ட்யூட்டி போனாங்க அது நீ தான் நினைச்ச முரேஷா இந்த தொந்தரவுக்கு தான் நான் தாய்மாய் மோதல் நீ வெளியே ஓய்யா பின்பாங்க இப்படி தான் நல்ல இடத்துல நல்ல வார்த்தையை பேசணுன்றக்காள் மேடையிலே இப்போ நாங்களாம் பொதுவாக என்ன பேசணும் கூட தெரிய தேவையில்லைங்க ஒரு பேச்சாளருக்கு எதை பேசக்கூடாதுன்னு மெயினாக தெரிஞ்சுக்கணும் சில மேடையெல்லாம் நடக்கவே நடக்காது அங்கே ஒரு தடவை தூத்துக்குடி போகிறப்ப எங்கள் வண்டி முனுக்கு ஒரு ஆள் டூ வீலர் விழுந்துட்டார் எப்படி பார்த்துட்டு போக முடியும் கீழே இறங்கி அவரை எழுப்பி தண்ணி தெளித்து ஆம்புலன்ஸ்லாம் வந்துச்சு ஆம்புலன்ஸ் தூக்கி வைக்கிறப்ப எங்களை அப்படி செய்யலே கூப்பிட்டார் தம்பி ஐயா பரவாயில்ல டைம் ஆச்சு போங்க இதே மாதிரி உனக்கு ஒரு நாளைக்கு நான் ஜெயனும் பாப்பாரு பாத்தீங்களா அதாவது ஒண்ணும் இல்ல ஒரு ஆறு விழமா சொல்ல வந்தா டக்குன்னு டங்கு இப்படித்தான் அதனாலதான் அந்த இனிய வார்த்தை அதே போல பேச்சுல பல வகை உண்டு நீங்க கலக்கலன்னு பேசினால எங்களுக்குலாம் ஆட்டோமேட்டிக்கா சிரிக்கிறனால எங்களுக்கு வந்துடுது சில இடங்களில் அப்படிலாம் முடியாது ரொம்ப நெருக்கடியா பேச்சிலேயே ரெண்டு வகை தத்துவம் மகா தத்துவம் பேசுறவளுக்கு ஒன்னும் புரிய கேட்குறாங்களுக்கு ஒன்றும் புரியல் வச்சுக்கங்களேன் அதான் தத்துவம் பேசுறாலுக்கே புரியல் வச்சுக்கோங்க அதான் மகா தத்துவம் இப்ப இது எந்த வகையில் இருக்குன்னு தெரியல ஆனால் இப்போ வரைக்கும் நீங்க ரசிக்கிறது முக்கியமான விஷயம் கிடையாது நாங்கள் வணக்கம் சொல்லி நன்றி உரை சொல்ற வரைக்கும் நீங்க இருந்தால் நல்லது ஏன்னா சில இடத்துல குவிர் குவிர் எந்திரிச்சு பயமுடுத்துடுவாங்க ஏன்னா இந்த செல்போனு இப்பெல்லாம் புதுசாக மீடியாக்கள் நிறையா விஷயங்கள் ஊடகங்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் டெக்னாலஜி வளர்ந்த பின்னாடி இவ்வளவு நேரம் நீங்கள் உட்காந்துருக்குதே எங்களுக்கு பெருமையான விஷயம் எவ்வளவு தொடர் எத்தனை டிவி இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க அது போக யாருமே இது செல்போன் எடுக்கல பேசல சில இடங்களா பெரிய கூட்டமா இருக்கு போது திட்டியுன்னு என்னது அந்த இடத்துல போயிருப்பாங்க என்ன ஓரமாத்தே போய் சொன்னா குபி பேசுறது இன்னொன்னு கூட ஊரில் பார்த்திருக்கீங்க ஒரே ஆள் ரெண்டு செல்போன் வச்சிருப்பார் எதுக்கு காலையில அவர் போனே வள்ளின்னு வச்சுங்க அவர ஒண்ணுல கால் பண்ணி இன்னொன்னு கேட்டுக்கிறாரு ஹலோ நான் தேயா இன்னைக்கு என்ன ஒருத்தன் கூப்பில் என்னாச்சுன்னு தெரியல பாத்தியா அது இல்லாம இருக்க முடியாம ஆயிப்போச்சு அதான் எல்லாம் ஆண்ட்ராய்டு இல்லாம யாரும் பார்த்தோம்ல இப்ப ஆண்ட்ராய்டு இல்லாம யாரும் நீங்க பார்க்க முடியாது பாத்தீங்களா நிறைய மாறிக்கிடுச்சு ஆனா வேணும் அது முக்கியமா தேவை ஒரு அவசரத்துக்கு பேசலாம் பரவாயில்லை சத்தமா சில கத்து அவன் பாருங்க ஏமா பார்வதிய அந்த வீட்டு பீரோ பூட்டாமட்டினமா பக்கத்துல பாக்குறேன் பீரோ பூட்டலையா நாம் பூட்டாண்டு மொத்தமா எழுபது நகைக்கணும் தெருவில் துண்டு குறிச்சி உட்காந்துருக்கேன் சில விஷயங்கள் மட்டும் அதே போல சொல்லிக்கிட்டே இருக்கலாம் செல்போனை ஒரு சில எங்க தெரிஞ்சுல ஒரு ஆள் கேட்டேன் சைதாபேட்டில் இருக்கேன் நீ அங்கேயா அதே உனக்கு நல்லது நினைக்கிறேன் அப்படி எங்கேயாவது இடத்துல இருக்கிற மொழியே ஆனால் அன்னைக்கு குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதெல்லாம் வேணும் கொஞ்சம் கொஞ்சம் வேணும் ஆனால் அந்த மகிழ்ச்சி நம்மளோடு இல்லாமல் எத்தனை விழாக்கள் நம்ம ஊரில் மாதிரி தமிழர் மாதிரி விழாக்கள் கொண்டாட யாரும் கிடையாது பொங்கல் தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்துமஸ் வரிசையாக கொண்டாடுவோம் ஆனால் அத்தனை விழாவிலையும் அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல முடியாது தீபாவளி வந்துட்டால் பெண்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் எங்கள் நகையை வாங்கலாம் எங்கள் புடவை வாங்கலாம் நம்மளும் இப்படி உட்காந்துருப்பேன் எங்கள் கடனை வாங்கலாம் எங்கள் வட்டிக்கு வாங்கலாம் வேணா அஞ்சு விசா விட்டி திட்டின்னு ஏழு விஷயாண்டியேன் பார்த்தீங்களா அப்படி இருக்கும் பாருவளவு குட்டி குட்டியா சொல்லி தீவாவி வரப்ப நீங்களே பொண்ணு மாமனார் பயந்து பொங்கல் விழா தலை பொங்கல் வரும் பொங்கலுக்கு அவன் பழைய பொங்கல் வர மறுப்பான இப்படி இவ்வளவு இருந்தால் நல்லா இருக்குமா ஆனால் இந்த ஒரு கல்யாணம் இதே கல்யாணம் மேடம் கல்யாணம் நடக்கிறப்ப அவ்வளவு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்களே ஒரே கலகலப்பு உண்மையிலே மனசுக்கு சந்தோஷம் இருக்குமா கண்டுபிடிச்சுப்பிலாம் கல்யாண மண்டபத்தில் யாரு பொண்ணோடப்பா யாரும் மாப்பிடுப்பான் எப்படி கண்டுபிடிக்கிறது எம்ப ஈஸி துண்டு ஓட்டுருந்தார்னா அவர் மாப்பிடைப்பா ஓர முகம் தலையை துண்டை போட்டு உட்கார்ந்துருப்பார் அவர் தான் பொண்ணோட அப்பா மண்டபத்துக்கு எவ்வளந்துல வர்ற சாப்பாடு போட்டு விடுறாங்களே என்ன ஆக போகிறோம் ஏன்னா ஒரு பத்திரிக்கையா கொடுத்துருப்பார் ஏழு பேர் ஆட்டோ இறங்கி கெப்பார் என்ன ஏழு பேர் வரீங்க ஆமா பதினஞ்சு பேர் வரமுடியில்லை பின்னாடி ஆட்டோ எட்டு பேர் வராங்க காரணம் நீங்க கல்யாணம் இதே மண்டபத்திலேயே நான் சொல்றீங்க இல்லைங்க எப்பயாவது வந்தா கூட சாப்பிட்றப்ப பந்தி நடக்கிறப்ப நீங்க மெயினா எங்க உட்காரன்னு தெரியுங்களா நல்லா மாங் மாங்கு சாப்பிடற பாருங்க அவன் பக்கத்துல உட்காருங்க ஏன் தெரியுமா அவன் தான் சவுண்டா கூப்பிடும் ஏன் ரசம் எப்ப ரசம் அப்படின்னு அவருக்கு ஊத்துக்கும் நீங்க இங்க கொஞ்சம் ஊத்துங்கனே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்க ரசம் அப்படின்னு கத்தினா கண்டுபிடிச்சேன் பெரிய ரசத்துக்காரனா இருப்பேன் போலே என்ன தமிழ்நாட்டிலே கிடைக்காம போயிரும் காரணம் அந்த ரசனையோடு சேர்றத கூட உண்மையிலே அது ஒரு வேடிக்கையாக இருந்தால் கூட நான் சொல்லணும் நானும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாடுகளுக்கு மேலே போயிருக்கேன் உங்கள் ஆசீர்வாதில் ஆனால் அங்கெல்லாம் பார்க்குறது இல்லைன்னா அந்த நம்ம கலாச்சாரம் இருக்காது ஒரு சாப்பிட்ற கூட பாருங்களேன் கைது விட்டு அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்காது சின்ன ஸ்பூன் எடுத்துக்கிட்டு காலையில டிஃபன் சாப்பிட்டேன்னா லஞ்சு வரைக்கும் போகும் சில சப்பானுக்கு போயிருந்தப்போ ஒரு குச்சி கொடுத்தாங்க ரெண்டு குச்சி இதை எடுத்து சாப்பிடுங்க அப்படி நாங்கள் இப்படி எடுத்து இப்படி கொண்டு போகிறோங்க அப்படியே லெஃப்ட்டு போய் ரைட்டு வந்து யூ டன் கட் பண்ணி பக்கத்தில் வந்து நான் பொத்துண்களை என்னை சுற்றி ஏழு பேர் என்னையவே பார்த்துக்கிறேன் சாப்பிடுங்க நான் ஊர்ல போய் சாப்பிட்டுக்கிறேன் யா ஐயா குச்சியை கொடுத்துட்டு இங்கிட்டு நான் என்ன போய் சாப்பிட இப்படி கையே விடாம சாப்பிடுறேன் வெளிநாட்டுல ஆனா நம்ம ஊரில் பாத்துக்கலாம் கல்யாணத்துல மொழி வரையும் கையுள்ளே இருக்கிறாங்க ரசம் தரிக்கினே பாயசம் ஒரு ஊட்டி கிட்டுப்பாங்க சிலரும் ரசத்தோட கபடி விளையாடுவாங்க ரசம் இலையில ஒளிருச்சு பிடிச்சிக்கிட்டே ஹோ ஹோ ஹோ ஹோ என்ன ரசம் ஒழுங்கு நான் கொஞ்சம் இந்த சாம்பார் சாப்பிட்டு அப்படின்னு ரசத்துக்கு ஒரு செக்கு ஓட்டு சாப்பிடாரு சாப்பிட்டு ஒரு ஏப்ப விட்டார் அப்பளம் பறந்து ஓட்டி ஒருத்தர் மாடியில் போய் பிடிச்சிட்டு வந்தேன் என்ன மெதுவாக பொண்ணுங்க அப்பளம்புறம் பறக்குது வரஞ்சப்ப இதெல்லாம் வந்து நீங்கள் கேளிக்கா பார்த்தா கூட அதான் உண்மையில வேணுங்க எது செஞ்சாலும் ரசிச்சு சேரும் கடந்த காலத்தை பற்றி கவலையும் வருங்காலத்தை பற்றி வருத்தமும் நிகழ்காலத்தில் மகிழ்ச்சி பறிச்சுட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கிறதும் இப்படி ஆயிரமோன்னு பயப்படுறதும் இப்போ வாலம் மறந்துடுவோம் அதனால் இந்த இடம் இந்த நேரம் இந்த மனிதர் அப்படி நினைச்சோம்னா சந்தோஷமா அனுபவிக்கலாம் அதுக்கு தான் சொல்றது எவ்வளோ விஷயங்களாம்மா கலாச்சாரம் சொல்லிட்டு அதேபோல் பெரியவங்களாம் நிறையா இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ உள்ள வாழ்க்கை முறை கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும் எதற்காகனா அப்படி நிதானமான வாழ்க்கை ரொம்ப ரம்யமான வாழ்க்கை ஒரு காலத்தில் இருந்துச்சு ஒரு அறுபது வயசுக்காக இருக்கல ரொம்ப வெறுப்போட பேசாரு அதெல்லாம் அந்த காலமுங்காக பின்வார் ஆனால் எந்த காலம்னு ஏ சொல்ல மாட்டார் ஏன் அந்த காலம்தான் அப்படி என்ன தாங்க இருந்துச்சு சொல்ல அந்த காலத்தில் பெண்கள் கூந்தல் அவுத்துட்டா அப்படியே நழு நெழு நெழுன்னு தரையில் வந்து விழுமா அஞ்சு நீளம் இன்னைக்கு விழுது தனியாக விழுது தொப்புன்னு எம்மா கீழே இடக்கு பரவாயில்லங்க அவா சர்த்தல் நான் மூணு வாங்கியிருக்கேன் புதுசானு பார்த்தீங்களா ஓடிக்கிட்டே பார்த்தீங்களா இல்லை பஸ்ஸில் சீட்டு போறதுக்கு ஒருத்தையும் கரிச்சி பூ போடுவேன் ஒருத்தையும் போடுவேன் உண்டம்மா பார்த்து ஒன்றுமே படகுன்னு கொண்டே கழுத்தி போட்டுச்சு அதில் பார்த்து உட்காந்து கேர் புண்ணு பின்னாடி ஓடுறேன் அம்மா அம்மா அம்மா இங்கே விடுங்க அப்படி பார்த்தீங்களா ஒரு அறு வருஷத்துக்கு முன்னாலாம் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வராத ஒரு கட்டுப்பாடுச்சு இன்னைக்கெல்லாம் பெருமைப்படுறோம் கொலையே நடந்தால் கூட பெண்கள் விட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அந்த ஊரில் கொள்ளையே இருந்தா கூட சன்னால் திறந்தான் பார்ப்பாங்க என்னாச்சு மாரி முத்து போயிட்டாரேன் டப்புன்னு கதை அப்போ அந்த காலத்தில் ஜன்னலுக்கு பின்னால் பெண்கள் இன்னைக்கு பாருங்கள் பெண்களுக்கு பின்னால் சன்னல் ஜாக்கெட்டில் வச்சுருக்காங்க ஜன்னல் ஏனி போட்டி நெல்ல பொட்டி வச்சு அவன் அந்தாலும் டெய்லராக இன்ஜினியரான்ட்டே தெரியல இப்படிலாம் குட்டி குட்டி விஷயத்தை மாற்றி போனனால தான் பெரியவங்களுக்கு இப்போ உள்ள வாழ்க்கை ஒரு சினிமா தலைப்பே பாருங்களேன் ஒரு காலத்தில் புரட்சிதல் எம்ஜிஆர் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி எதனால் அப்படின்னா அந்த பட தலைப்பே வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷன் ஆள் நீதிக்கு தலைவணங்கு குடியிருந்த கோயில் நல்லவன் வாழ்வான் அப்படின்னாலே பொருள் முடிஞ்சு வச்சு இன்னைக்கு பட தலைப்ப பாருங்க இவன் வேற மாதிரி படையறாங்க வேற ஒண்ணும் கிடையாது அப்படி எல்லாமே வா ஏதாவது வசதியில் பெருகிடுச்சு வாழ்க்கை சுருங்கிடுச்சு இதை நினச்சிதான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு டென்ஷனாக இருக்குது நிறையா மாறிக்கிடுச்சுன்னு சொல்லி இருந்தாலும் இந்த மேடையில் குழந்தையோட அறிவுத்திறனுக்காக நம்ம நேரம் ஒதுக்கி தேவை ரசிக்கிறோம் குழந்தையை என்கரேஜ் பண்ணுறோம் ஏன்னா அவ்வளோ விஷயம் தோண்ட தோண்ட வர்ற விஷயம் எந்த தலைமுறைக்கு இல்லாத சிறப்பு உள்ளது சென்ஸ் ஆஃப் குறைந்தாலும் சரி நல்ல ஐக்கு யுனீக்காக பேசுகிறது அதை யார்ட்டும் போய் பாடமில்ல எங்கே டியூஷன் வியூஷன் போகிறானு தெரியாது ஒரே கேள்வி ஆச்சரியப்படுது பாட்டிட்டேன் என் பாட்டி என் மேலே பாசமாக நாளைக்கு நீ தாண்டா கொல்லி ஓடணும் ஐயோ நாளைக்கு எனக்கு பள்ளிக்கூட இருக்கு பாட்டியே அப்படின்னா ஏன்டா பேச்சுக்கு தாண்டா சொன்னேன் இப்படி கிண்டல் பண்றேன் நாளைக்கெல்லாம் பாட்டி செத்து அழுவாடா அதெல்லாம் அழிவ பாட்டி எங்க அழுதுக்காமி எங்க நீ செத்துக்காமி அப்படின்டா இதுக்கெல்லாம் ஒரு ஆள் டம்மா கொடுப்பாங்க என்னைக்காவது இப்படி பேசியிருக்குமா எனக்கு முப்பத்தி வயசாச்சு ஒரு கூட அப்படி கிடையாது நீங்கள் அதே உலக குழந்தைங்க ஒன்று வேணாமங்க எதற்கு மேதுக்கு லீவுறது கவி சொல்வார் வாரத்தில் ஆறு நாட்கள் விற்கப்படுகிறது வேலைக்கு போகிறவங்களுக்கு வாரத்தில் ஆறு நாள் விற்கப்படுகிறது ஒரே ஒரு நாள் தான் வாங்கப்படுது ஞாயிற்றுக்க உட்காந்து குடும்பத்தோடு உட்காந்து கொஞ்சி மகிழன் சில வீட்டில் அப்படி இருக்காங்க குழந்தையில பேச வரமா ஏன் வெளிநாட்டில் தனியான சயின்டிஸ்ட் இருக்காங்க இவ்வளோ ஒரு கோடிஸ்வர் இருக்கான் தொழிலதிபர் இருக்கான் ஏன் நம்ம ஊரில் இல்லை அப்படின்னா வெளிநாட்டில் ஒரு பயம் பிறந்தோன்னா அப்பா சொல்வாரான் எனக்கு ஜனாதிபதி பிறந்துவிட்டான் உடனே அம்மா அப்படி சொல்லுவாங்க எனக்கு சயின்டிஸ்ட் பிறந்துட்டேன் போட்டி ஓட்டுட்டு வளர்க்குறது நம்ம ஊரில் ஒரு ஆம்பளை பையன் பிறந்தோன்னா பத்து ரூபாய்க்கு சாக்கிள் வாங்கிட்டு பக்கத்துக்கு ஓடும் வந்தாங்க அப்பா சொல்லுவார் எனக்கு கொல்லியோட மயம் பிறந்துட்டேன் உடனே அம்மா எனக்கு பிச்சை எடுத்துக்கூட மையம் கஞ்சி ஊற்றுவேன் அப்படின்னா அப்படி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மாவுக்கு ஆம்பளை பயன் பிறந்துச்சு நான் சொன்னேன் என்னம்மா பையன் பிறந்திருக்காமல சாக்லேட் கொடுங்க அப்படின்னே போப்பா பிறந்த குழந்தைக்கு எதுவுமே தரக்கூடாது பார்ப்பிடுச்சு நான் கேட்டது எனக்கு இப்படி தான் நம்ம சமாளிச்சிக்கிட்டே இருக்க முடியாது நல்ல நம்ம இன்னும் தேர்த்த வேண்டியது நிறையா இருக்குது அதுக்கு தான் அந்த மேடை பார்த்தோம் இது ஒரு மூன்றாம் மாதம் கூட்டம்ன்றனால தான் கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைகள் திணறது அடுத்து ஒரு பத்து பதினஞ்சுலாம் நல்லா ரெகுலர்ட் ஆகிடுவாங்க இதுக்கேற்ற மாதிரி செட்டாகிடுவாங்க அதனால் நல்ல நல்ல விஷயத்தையோட ரெண்டு ரெண்டு ஜோக்கு குறுகிய ஜோக்கா சின்ன என்ன இப்போ கடி ஜோக்குன்னு குழந்தையே சொல்லுவான் பார்த்தீங்களா என்ட கேட்டா டிரைவருக்கும் கண்ட்ரெட்டுக்கு என்ன அங்கிள் வித்தியாசம் தெரில ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக டிக்கெட் கொடுத்தா அவர் கண்டறி பட்டாண்டு ஒரு புளிய மரத்தில் எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்தாருனா அவர் டிரைவர் பார்த்தீங்களா இது மாதிரி பஞ்சா பேச பழிவிட்டாங்க ஒரு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற எப்படி கண்டுபிடிக்கிறது பெண்களுக்கு தாலி தொங்கும் ஆம்பளைக்கு தலையே தொங்கும் அவ்வளோதான் அவன் சொல்கிறேன் இப்படி ஆயிடுச்சி ஐயா அனுஷி அவனா பேசிக்கிட்டு போவேன் அப்படி அழகழகா பேசுகிறேன் பார்த்தீங்களா இது சொல்லி ரசிக்க வச்சு அலை கூட போதும் நல்ல அதை விட இதை நம்ம நம்ம உரப்பக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அடுக்கிக்கிட்டே போல அவ்வளவு செய்திருக்கும் இதில் ஆரோக்கியமான விஷயம் தான் அந்த நகைச்சு யாருக்கும் ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னதான் உடல் குழுங்கி கண்ணில் தண்ணி வர மாதிரி சிரிக்கிறதும் நல்ல ஒரு இசையை கேட்கறது அந்த ஆண்டு முழுவதும் இல்லாட்டி அந்த மாதம் முழுவதும் நம்மளை உற்சாகமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய டானிக் அதான் சொல்கிறது அதுக்கு ரொம்ப அறிவுபூர்வமான விஷயம்லாம் சொல்லுவாங்க புத்தர் அப்படிதான் அதனுடைய சீடனை கூப்பிட்டு உனக்கு என்ன வயசாது எனக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு ஆகுது பார்த்தா மாதிரி இருக்கேன் நான் இருபத்தஞ்சு ஆண்டு காலம் தான் சிரித்து மயில் திருந்தேன் அதை மட்டும்தான் என் வயசாக சொல்ல முடியும் எல்லாருக்கும் இயேசு புரான் வந்து நான் வந்து ஒரு நகைச்சுவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு கலீலுக்கு புரான் புத்தகத்தை எழுதியிருக்காருங்க ஏசு புரானுக்கு நகைச்சி உணர்வு அப்படின்ட்டு விவேகானந்தன் சொல்லி எல்லோரும் எனக்கு இந்த நகைச்சு உணர்வு இல்லாட்டி மட்டும் நான் வேகமாக போயிருப்பேன் அப்புறம் லிங்கன் முழு கொண்டு அப்படி பெரும் பெரும் தலைவர்களுக்கே அந்த டென்ஷன் இருக்கப்ப நம்மளுக்கு சாதாரண மனுஷனுக்கு இல்லாமல் இருக்காது அதை மறைச்சிட்டு வாழ்றதுக்கு தான் அப்படி ஒரு நிகழ்வு ஏன்னா எதுக்காக இவ்வளோ வேறு கூட்டியிருக்கோம்னா வெளியே இருந்து பார்க்கறக்குள்ள ஒரு மாதிரி சொன்னேன் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு நிமிடம் சிரிச்சா ஒரு சொல் ரத்த ஊர்மா டாக்டர் சொல்லியிருக்காரு இதை கேள்விப்பட்டு நீங்கள் வாட்டின்னு அடிச்சாமல் கதை கூட்டிகிட்டு கொடுங்க ஊட்டியோடு கக்க கக்குன்னு சிரிச்சு கூட வாங்கி ரத்த ஊர்மா முத்து சொல்லியிருக்கான் பட்டார் பட்டாருன்னு பக்கத்து விட்டுருக்கேன் கதை போட்டிட்டு ஓட்டிடுவாங்க அத்தாடி என்னையும் ஆவி மாதிரி சிரிச்சிருக்காங்க நல்லா சிரிச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு டாக்டரே தேவையில்லை டாக்டர் தேவை தப்பா இல்லை சிலலாம் ஒரு நோயை போட்டு வரும்போது ரெண்டு நோயிட வரலாம் ஒன்று பார்த்துக்கலாம் உட்கார்ந்தா டாக்டர்கிட்ட உட்கார் ரேஷா கையை தூக்குங்க அப்படின்றார் ஒரு பதினஞ்சாயிரத்தி எடுத்து வைங்க அவன் அப்படியே முடித்தான் இதே வீட்டில் கூட தூக்கியிருக்கலாம் போலியா காலை உதறுங்க போதும் போதும் போதும் ஒரு ஏழாயிரத்தி ஏன்னூ எடுத்து வைங்க இரும்புங்க அப்படின்டார் போதும் ஒரு மூவாயிரத்து முந்நூறுவா வாங்க அப்படியே டெலஸ்கோப் வச்சு உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆமாம் ஆன்டி ஒன்றும் இல்லை இப்போ நாற்பத்தாயிரம் ரூபா கொண்டு வந்தேன் இதை சொல்கிறதுக்கு தான் நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு வந்தீங்களா அங்கே அப்படி மாறி இன்றைக்கெல்லாம் நிறையா எல்லா இடத்துலையும் மாறி போனதுனால எனக்கு டாக்டர் ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வகுத்தில் ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்தார் தம்பி இதை குடிங்க தம்பி எதுக்கு சார் அப்படின்ண்டே எங்கேயாவது ஒழுகு தான் பார்ப்போம் அப்படின்றாரு எங்கே நீ என்னை வகுத்து அடிக்கிறாள் வாலி அடிக்கிறாள் அங்கே எப்படி மாறிப்போச்சு பார்த்தீங்களா இதுக்காகத்தான் சொல்கிறது அதே போல் போகிற ஆளுக்கெல்லாம் சொல்லலாம் சரியா டாக்டர் நல்லா இருந்தாலும் போகிற ஆளுக்கும் சரியாக இருக்காண்ணா உட்கார சொல்கிறேன் தம்பி நீ டாக்டர் எதையுமே மறைக்கக்கூடாது நீங்கள் நர்ஸை மறைக்காங்க சார் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அப்படின்னு இப்படி வியாதி பார்த்து அவர் என்னைக்கு முன்னுக்கு வர்றது ஒரே நேரம் அமைஞ்சு போயிடும் அதுக்காகத்தான் நம்மளா இசை ஒன்று சொன்னேன் நீங்கள் என்னதான் குழந்தைகளுக்கு கிளுகிழுப்பு பொம்மை கொடுத்தா கூட ஒரு தாளாட்டு பாடுறப்ப அவளை அழகா தூங்க மாற்றிங்களா ஆறா ஆறோ ஆறு இருக்கி யாருக்கு தாலாட்டு தெரியுமா இருக்காது பூரா பருக்கு பருக்கு முழிக்கிறீங்க ஆனால் இன்னைக்கு ரொம்ப தாளாட்டு பாடிச்சிங்க அப்படி ஒரு குரல் ஆடாட்டா ஏங்கலாம் தேனு உழுகிற மாதிரி குரல் நாலு வயசு குழந்தைய தொட்டில் விட்டு தொட்டி ஆட்டிக்கிட்டே பாடுச்சு தொட்டி விட்டு தப்பி ஓடனே அதிர்ச்சியில் தாயா பேயாட்டி சண்டாவை பதவி கொண்டு குளக்கூசில் ஓயிடாதே எதுக்குன்னா எதுவுமே ஒரு அளவோடும் தத்த ரசிக்க முடியும் பாத்தீங்களா மெல்லுசா வீசினா தான் தென்றல் வேகமாக வீசினா சூறாவளி போயிரு பார்த்தீங்களா ஒரு அளவோடு ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே குரல் போல மாறிப்போச்சு பார்த்தீங்களா அப்படி ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னதான் பெண்கள் பேர் வந்திருக்காங்கன்றாலே ஒரு பெருமையான சாதனை அது மயிலூர் மன்றம் செஞ்சிருக்கு மிகப்பெரிய சாதனையாக சொல்லணும் ஏன்னா அவளை வெளியே வர வைக்கிறதே கஷ்டம்னு சொன்னோம் இல்லையா சீரியலேருந்து அவங்களை பிரிக்கிறது ஆனால் இங்கே பரவாயில்ல இத்தனை ஒரு அறிவாளி பெண்கள் தான் சொல்ல முடியும் ஏதை சொல்லணும்னா பெண்கள் உலகத்திலே மதிக்கிற ஒரு நாடு நம்ம நாடு நாட்டை தாய் நாடுன்னா சொல்லியிருக்கோம் பேசுகிற மொழியை கூட தாய்மொழி தான் சொல்லியிருக்கோம் எங்கேயாவது தந்தை மொழி இருக்கா இந்தியாவில் ஓடக்கூடிய நதியில் பேர் கூட பெண்கள் வேலை கங்கை அம்முனை கோதாவரி எங்கேயாவது ராமசாமி குப்புசாமி இருக்காங்க முதல்ல நாங்கள் எதுக்கு இருக்கிறப்போ எங்களுக்கே தெரியல பசுலூட பாருங்க பெண்கள் உட்கார்ந்துருக்கு சீட்டு சைடில் அழகாக பெண்கள் பூவையர் வளைக்கரங்கள் மகளிர் ஆம்பளை பார்க்குறேன் நம்மளுக்கு என்ன எழுதிருக்கேன் திருடர்களை சாய்க்கிறதை புகைப்பிடிக்காத செருப்புகலத்தை அடிப்போம் ஏன் என்னையா செருப்பலம் போட்டுக்கு எங்களுக்கு பார்த்தியா கலாச்சாரம் ஒரு விஷயம் வாங்க சாப்பிடும் அந்த விருந்தோம்பல் இதுதான் அந்த ஊருக்கு மீண்டும் தோன்றதும் அந்த ஊரை பத்தி வெளியே பேசுறது ஒரு ஊருக்கு ஒரு ஒரு பதம்ன்ற மாதிரி அவ தலைவர் வீட்டில் வந்து விருந்தவங்கள பார்க்குறோம் எல்லாரும் அன்போடு சிலர்லாம் விருந்து கொடுப்பான் கடுப்போடும் தான் அப்படின் தானே போச்சு ஏன்னா எவ்வளோ பெரிய கோபமான விஷயத்த கூட சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்களேன் கோவப்படமாட்டேன் டேய் அடிச்சுருவேண்டா ஹே பல்ல கழட்டிடுவேண்டா கோவப்பட மாட்டேன் சில அன்பாக சொல்கிறேன் கோபமாக இருக்கும் வாங்க சாப்பிடு என்ன அப்படின்னா போதும் உன் வீட்டில் வந்தது அப்படின்னு அப்படி இருக்கும் சொல்கிற முறை பொறுத்தி ஏன்னா இப்போ நம்ம ஊரில் செய்யக்கூடாதுன்னா செஞ்சிருவாங்க நீங்கள் குழந்தே சொல்லுங்களேன் பூங்கால் எழுதிப்பட்டுவேன் பூக்களை பறிக்காதீர்கள் செடியோடு முடினு போவாங்க சைக்கிளை நிறுத்தார்கள் படுக்க வைப்பேன் பாத்தீங்களா அதே போல நம்ம ஊர்ல புதிதாக பெயிண்ட் அடிக்கப்பட்டுள்ளது தொடாதிர்கள் அப்படின்னா தொட்டு பாப்பேன் அதே இடத்துல எட்டாயிரம் ரூபாய் மின்சாரம் பாயிருந்து தொடாதிரா பக்கத்துல போக மாட்டேன் அதையும் தொட்டு பார்க்கணும் ஏன்னா கடைசி தொடு அதை வத்த போயிரு பேசுறதுன்னு பாருங்களேன் இப்ப நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப சாப்பாடுல ஒரு எறும்பு ஒரு என்ன டென்ஷன் ஆரோ அய்யோ யாரு கரும எடுங்க ஒரு சின்ன எறும்பு வண்டு அதே சாப்பாடுல ஒரு கோழி சத்து கிடக்கட்டும் கொண்டாங்க பிரியாணி பார்த்தீங்களா ஒரு பிரியாணி பார்சல் கட்டுக்க ரெண்டு ஒன்று தான் அந்த தமிழ் உச்சரிக்கிறப்ப ஒரு மாடு அப்படின்னா கோப்டான் ஏ யாரோட மாடுன்னு சொன்ன அதே அந்த ஆள் பசு போலங்க அப்படின்னா ரெண்டு டீ வாங்கி குடிப்பேன் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் எழுதி போட்டாலும் செய்ய மாட்டோம் ஒரு இடத்துல எழுதி போட்டுருக்காங்க சுடுகாட்டை எழுதி போட்டுருக்கேன் நன்றியும் மீண்டும் வருக அங்க என்ன பொறுக்காட்சி எனக்கு வர வர போறோம் சில இடத்துல குடும்பத்தோடு வருகெல்லாம் போட்டுக்க பயமா இருக்கு நம்மளுக்கு எழுதி போறதுல பேசுறப்ப அது பக்கத்துல ஒரு பெரியவர் இறந்துவிட்டு என்ன சொல்றான் அந்த கிளைவிஞ்சத்தை ஆவியாத்துறார் யாரும் போயிடறாங்க பேயடிச்சிடும் அது இல்லை உங்கள் வீட்டில் ஒரு ஆள் சாப்பிட்டு எங்கள் தாத்தா சாமியாயிட்டா தெரியுமா அப்படிங்களா ம் அவர் எப்படி பேயாத்திடுவார் உங்கள் இதெல்லாம் வந்து தமிழ் மொழிக்கு ஏன்னா துன்பம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு மட்டும் நாற்பத்தி ரெண்டு அர்த்தம் இருக்குது அப்படின்னா நம்மளால் எவ்வளோ துன்பப்படுவான்னு பார்த்துக்கு எப்படி உருவாக்கிக்கிறது போதுன்ற மனசுன்னு சொல்கிறோம் அதுதான் அதாவது காலுக்கு செருப்பிலேண்டு வேதனைப்படுற மனுஷன் கிடையாது ஏன்னா அந்த நாட்டில் காலே இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கேன் அவனை பார்த்து ஆறுதல் அடையிறப்ப உனக்கு டென்ஷன் கிடையாது நம்மளுக்கு மேலே உள்ளாளாக பார்க்குறப்பட கீழே உள்ளாள் பார்த்துக்கிட்டு தான் டென்ஷன் கிடையாதுவாங்க நிறையா அதே உள்ளதான் ஒன்றும் நம்ம இப்போ சுருப்புக்கமாக சொன்னால் என் வீட்டுக்கார வழுக்கத்துலையாக இருக்காரேன்னு சொல்லி எந்த பெண்கள் வருத்தப்படக்கூடாது பெருமைப்படும் ஏன்னா என்ன செலவு கிடையாது சாம்பு சீப்பு வாங்கி அவசியம் கிடையாது சரிங்களா உடனே குளிச்சுட்டு உடனே ஆஃபீஸ் போகலாம் நிறையா முடி வச்சிருக்கோ துவட்டிக்கிட்டு பேனை போட்டுக்கிட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆஃபீஸ் போக லேட்டாகும் பார்த்தீங்கன்னா கெல்மெட்டுக்குள்ளே வச்சு அதே போல் எவ்வளோ ஒரு அடமலையில் மனுஷன் நடந்து போகலாம் கடவுளே சிறப்பு ஆண்கள் பெருமைப்படுது காலத்தை தூக்கி விடுங்களை எங்கேயாவது வெளியூர் போல ஒரு மாதம் கதை போட்டுவாங்க அப்போ வாசலை படுக்கையே எதுக்கு இந்த டென்ஷன் இப்படி இருக்கிற மைனஸ் அப்புறம் ப்ளஸ் ஆக்கிக்கிட்டா பிரச்சனைகள் என்ற கால் சொல்கிறது இது ஒரு குடும்ப விழா தான் நான் போகிற நாங்களும் சும்மா கேள்வி வைப்பேன் எல்லா மேடையில் ஒரு அஞ்சு வருஷமாக அது கேட்டுக்கிட்டே இருக்கு எங்கேயும் இது பதில் கிடச்சா இங்கேயாவது கேட்டுருவோம் முதல்ல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்கள் எல்லோரும் மொபைல் வச்சுருப்பீங்க குழந்தைகள் கொஞ்சம் பார்த்துங்க ஆ எல்லோரும் பெண்கள் மொபைல் வச்சுருக்கீங்க அதில் ஒரு வால் பேப்பர் வச்சுருப்பீங்க சாமி படம் வச்சுருப்பீங்க ஏதோ பிடிச்ச தலைவர் படம் வச்சுருப்பீங்க இங்கே இருக்க பெண்கள் யாராவது வால் பேப்பரில் உங்கள் வீட்டுக்கார் படத்தை வச்சுருந்தீங்கன்னா கைதுக்குங்க ஒரு பரிசு உங்களுக்கு ஐயா நான் பெண்களுக்கு சொன்னேங்க ஐயா அவர் என் ஜோக்கை என்னத்தை தான் கேட்டார் லெவல் நேரம் இதைவே அவர் கவனிக்கலையே எங்கே ஜோக்கை கேட்டிருப்பார் அவனால் அவர் தான் முதச்சிருக்கிறார் ஏன்னா நம்மளை சந்தைப்படுறான்னு சொல்லி ஜோக்கு முடியும் சிரிச்சல சில நேரம் அப்படின்னாரு இருங்க ஜோக்கை என்ன முடியலை அப்படின்னு அது மாதிரி அப்படி இல்லை இல்லை பின்னா பின்னாடி பின்னாடி திரும்பிப்பாங்க நீ வைக்கலையா என்ன மாதிரி தானா அப்படி ஆமாம் அந்த அம்மா யோசிக்கிறாங்க அந்த மொபரே வீட்டில் வச்சுருக்கே பெரிய விஷயம் இதை ஜல்லு வச்சா ஜெல்லு வழங்குறாது இவ ஒரு வழங்காதவின்னு என்னை திட்ட மாதிரியே இருக்கு சரி பரவாயில்ல பெண்கள் விட்டுருங்க ஆண்கள் சைட் போடுவோம் ஏன் மனைவி தாங்க எனக்கு ஏழு ஏழு ஜென்மத்துக்கு மனைவியாக வரேன் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற ஒரு ஆள் கை தூக்கு வைப்போம் இந்த ஒரு ஜென்மமே எதுக்குன்னு இருக்கீங்க அப்படின்றீங்களா ஆமாம் யாராவது ஒரு ஆள் இருக்கீங்களா பார்க்க ஒரே ஒரு ஆள் கூட்டத்தை தூக்குனார் பெரும்பட்டேன் பரவாயில்ல கோயில் பெட்டிலையும் ஒரு ஆள் இருக்காரு கடைசியில் அவர் தூக்கலை பக்கத்தில் ஒரே தூக்கும் முகர அப்படின்னு டப்புன்னு அவர் ஒருத்தொல்லிக்கிட்டே நீ இழிச்சுக்கிட்டு இருக்க இழிச்சி அப்பள அப்படின்னு போயிட்டார் பார்த்தீங்களா இப்படித்தான் ரிமோட் ஊர் அங்கேதான் இருக்கு ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்காருங்க அந்த அந்த அவர் படுத்திருந்தவர் பேசண்டா படுத்திருந்தவர் ஐசிஆட்ல எழுந்திரிச்சு ஏமா நான் சாகல சாகலை சும்மா படுங்க உங்களுக்கு என்ன தெரியும் டாக்டர் சொன்னா சரியாக தான் இருக்கும் அவர் சொல்லி நம்பளுங்க நீங்க நிறைய வீட்டில் பாவம் இந்த இடத்துல ஒரே ஒரு ஆள் மட்டும் வந்தாலேருந்து சிரிச்சுருக்காரு நான் நன்றி வணக்கம்னு அதுலேருந்து சிரிச்சார் ஏன் சிரிச்சாரு தெரியுங்களா அவர் பக்கத்தில் ஒரு ஒய்ஃபு இல்லை அதனால அவரால் சிரிச்சுக்கிட்டு இருக்கார் பார்த்துக்கலாம் முடிவு இல்லாட்டி ஏன்னா நை மிட் நைட்டு ஒரு மணிக்கு எழுப்புறாங்க மனைவி வீட்டுக்கார் எந்திரிங்க எந்திரிங்க அப்படியே பதட்டத்தில் என்னாச்சு என்னாச்சு இந்தாங்க தூக்கம் மாத்திரை போடாமல் தூங்கிட்டீங்க அப்படின்னு பத்தியாயா அதுக்கு தான் நல்லா குரட்டை விட்டு தானே தூங்குறேன் இப்படி தாக்குட்டே சில அம்மா சொல்லு என்னாச்சு டாக்டர் தெரியல திடீர்ந்து கனவுல ஒரு மணிக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு விடுமா அந்த ஒரு நேரமாக தான் அந்த ஆள் சிரிக்கட்டு அதுக்கு ஏன்னா நேரம் நட காலையில் கேட்பாங்க சுவாரஸ்யமாக பெண்கள்லாம் என்னங்க நத்தரை மணிக்கு தூக்கத்துல பிசில அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க என்னவா நயன்தாரா வந்து உள்ள அப்புறம் ஒன்றரை மணிக்கு கை திட்டீங்க கணிசியா வந்துச்சு அப்புறம் ரெண்டு மணிக்கு திட்டுனீங்க செருப்பக்கலத்துல எரிஞ்சிங்க நீ வந்து நீ செடி உன் எல்லாம் யார் வர சொன்னது நான் ரெஸ்ட் யாப்பு இப்படித்தான் பாத்திருக்க மொழியே ஆனா அதே போல பெண்கள்திடிச்ச விஷயம் நிறைய படிச்ச பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு வரல என்ன ஒரு வசதி அப்படின்னா சமைக்க தெரியாட்டி சமாளிக்க தெரியும் பாத்திருக்கலாம் என்னம்மா தோசையை பிச்சு பிச்சு சுடுற முழுசா சுட்ட முழுசா முழுங்க போற நீ பிச்சு தானே முழுங்க போற உன் வசைத்தாய் பிச்சு சுட்டேன் பார்த்தீங்களா அதிர்ச்சி ஆகிட்டேன் ஆட்டாடா போற ஆச்சரியமா இருக்கு ஏமா மீனில் ஏதாவது கல்லா இருக்குமா மீனை கழுவிட்டு குழம்பு வைக்க வேண்டியானே அதுதான் தண்ணிக்குள்ளேயே இருக்கல மறுபடியும் இருக்காது கழுவ அடுத்த பதில் வந்துக்கிட்டே இருக்கு இடியாப்பம் கேட்டார் ஒரு ஆப்பத்தை வச்சு இடி இடிச்சிட்டு போ இந்த இடி ஆப்பம் சேத்துக்கு இடி ஆப்பாப்பம் இதெல்லாம் வந்து நம்ம அந்த நேரம் கோவப்படாமல் பாராட்டினாதான் குடும்பத்துக்கு இணக்கமாகும் சும்மாவாது நீங்கள் குடும்பத்தில் சண்டவராமும் இருக்குது என்ன செய்ய பாராட்டிக்கிட்டே இருக்குன்னு தெனாமும் மனைவிக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு ஒரு வீட்டுக்காரெல்லாம் தேனாமும் மனைவிக்கு மல்லி போயிட்டு வந்தார் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன் வீட்டுக்கார பார்த்தீங்களா கடைசியில் விசாயத்தை பார்த்தா பூக்காரி மேலே பிரியத்தில் வாங்கிட்டு வந்திருக்காரு அதை நம்ம சில இடங்களில் நம்ம ஆழமாக யோசிக்கணும் இப்போ டூவீலரில் ஒன்பது பின்னாடி அப்படி இருக்கி பிடிச்சி வருவாங்க உங்கள் வீட்டுக்கார மலாம் அவ்வளோ பாசமாம்மா அப்படின்னு பாசமில்ல வேஷமில்லப்பா விழுந்தாலும் அவனோடய விழுகணும்ப்பா அவை உயிர் உழைச்சிருன்னு ஒரு கல்யாணம் சந்தோஷமா பல்ல விழிச்சிட்டு வாழ்ந்துருவானா நடக்காது இது தெரியாமல் அவர் அப்படி போகிறது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு அர்த்தம் இருக்கு அதை தோண்டி எடுத்து பேசுனா ரொம்ப நேரம் பேச முடியும் இருந்தாலும் எதுக்கு நகைச்சுவாக பேசுறது எதுக்கு சிந்தனை எல்லாம் இன்றைக்கி மக்களுக்கு சொல்கிறது இல்லையா அப்படின்லாம் நான் நிறையா மேடையில் முயற்சி பார்த்தேன் அது எடுக்கலை என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு அஞ்சு வயசு குழந்தை யோசிக்கிற அளவு கூட பெரிய முன்னாலாம் தேவைப்பட்டுச்சு சொன்னோம் இப்போ எல்லோரும் நல்லா சிந்திக்கிறாங்க ஆனால் இன்னைக்குள்ளே வேகமான வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை செஞ்சாத்த முறையார் எல்லாம் படிக்கிறோம் கேட்குறோம் பரபரப்பாக இருக்கும் இருக்கும் ஆரம்பத்தில் சொன்னால் தான் எல்லாருக்கும் வசதிகள் வசதிகள் வாழ்க்கை சுருங்கிருச்சு பார்த்திங்களா ஒரு ரெண்டு ஒரே சைக்கிள் ரெண்டு பேர் மூணு பேர் போனாங்க அவ்வளவு சந்தோஷம் இப்போ அவ்வளவு காரில் ஒரே அனாதைய ஓட்டி போறான் இதுதான் என்ன யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப கஷ்டப்பட்டவே சைக்கிளை ஓட்டிக்கிட்டு அப்புறம் டிவிசி பிட்டு அப்புறம் டூ வீலர் கார் வாங்கினாரு கடைசியில் சுகர் வந்து டாக்டர் சொல்லார் மறுபடியும் நீங்கள் தினம் சைக்கிள் ஓட்டுங்க மறுபடியும் சைக்கிள் ஓட்டுறாரு இது ஆரம்பத்தில் ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம்ல இதுதான் எல்லாமே ஒன்று ஏழை பணக்காரல ஒன்றும் கிடையாது உலக அதிசயமே இன்னைக்கு நைட்டு படுத்து காலைல எந்திரிச்சாத்தே உலகி அதுக்குள்ளே எவ்வளவோ சட்டுக்கு ஏழைப்பணக்காரனுக்கு ஒத்த வரல பல் சொல்லலாம் ஒருத்தர் நாயா அலைஞ்சானா அவன் வேலை ஒரு நாயோடே அலைஞ்சான்னா அவன் பணக்கார் அவ்வளோதான் தான் வாழ்க்கையை சுருக்கம் இதை நம்ம பாட்டுக்க அதில் இன்னப்பெல்லாம் ஒரு இதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரே வரல சொல்லிடலாம் வாழ்க்கைன்னு என்ன காலையில் தூங்கி எந்திரிச்சா காப்பி எந்திரிக்கவே இல்லைனா பால் அவ்வளோதான் இதுக்கு தான் அடித்து மாடு ஒரு முன்னெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு கார் வந்துச்சுன்னா நாற்பது நாய் சுற்றும் அபு வபுன் இப்போ பாருங்கள் ஒரு நாயை கார் குளிச்சு இப்பவே உரப்புற சுற்றுறான் அதே பெருசாக கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சா கூட நம்ம ஏதாவது ஒரு பாதிப்பு அந்த காலத்துல தான் ஒன்றும் நாங்கள் ஒரு காலத்தில் என்ன செஞ்சாங்க கிராமத்தில் பாட்டி எல்லாம் உட்காந்து திண்ணையில் உட்காந்து வெத்தலில் சுண்ணாம தடவாங்க பார்த்துங்களா இன்னைக்கு எல்லாரும் திண்ணையில் உட்காந்து செல்போனை தடையும் தேர்வு அவ்வளோதான அதுலேருந்து கொஞ்சம் ரொம்ப பெருவீடிய பெருசாக இருக்காது நிறையா இருக்குங்க இருந்தாலும் எனக்கு இந்த நேரத்தில் இவ்வளோ மகிழ்ச்சி என்னன்னா பல்வேறு விஷயங்களை ஒதுக்கிட்டு அரங்கம் முழு நம்பி இருக்கிறது இன்னைக்கலாம் இன்னைக்குள்ள வேகமான வாழ்க்கையில் கிடையாது வேகம் காலையில் எழுந்திரிச்சு நைட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் பரவர பார்த்தார் நிதானம் அதே குழந்தையில பள்ளிக்கனுப்பும் கூட நம்ம நிதானமில் பார்த்தீங்களா வேக வேகமாக அவன் வேகமாக ரெண்டு இட்லி வாயில் வச்சு குத்தி இங்கே அப்படியே டையை கட்டி ஏன்னால் இட்லி வெளியே வந்துடக்கூடான்னு இருக்காது பெல்ட்டை வச்சு இறுக்கி ஏன்னா இங்கிட்ட அவுட் கோயிங் வந்துட கூடான்னு இருக்காது ஒரு தூக்கி ஆட்டோவில் தூக்கி எறிகிறது சிலலாம் சாப்பிட்டு சாப்பிடாமல் டாய்லெட்டும் கோயும் போகாமல் குழந்தை ஆட்டோவில் தூக்கிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க அவன் கீழே அடுப்பேன் டிரைவர் சாப்பிட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஊராக விடுங்கம்மா அப்படின்னு பார்த்தீங்களா அவசர அவசரம் போனால் என்ன ஆகும் நம்ம ஊரெல்லாம் பாருங்களேன் வீட பூட்டிட்டு சாவியத்தை அங்க போய் போட்டு இங்க இருக்கு அப்படின்னு சிலர் வேகத்தில் எடுக்காம போயிருவா அதை மெயினாக எடுத்துட்டு போனோம் இந்த வேகம் இந்த வேதத்தை குறைச்சி நிதானப்படுத்துறதுல அந்த இசையை நகைச்சுன்னு சொன்னோம் அதுக்கு தான் தாளாட்டு பாருங்கள் தாலாட்டு நான் கேட்டேன் யார் இல்லைன்னு சொன்னீங்க ஒரு அம்மா தாளாட்டு பாடிச்சு ஒரு ரூ நேரம் தாளாட்டு வார்த்தை இல்லை தொட்டி அட்டிக்கிட்டு மூணு வயசு குழந்தை தொட்டு ஒட்டு அறிச்சி அடித்து வீடு ஊரம் தெர்றாரு எங்கேயோ ஒரு பள்ளி கத்துதப்பா எங்கள் கத்துன்னு தெரியலே வந்து பெட்ரூமில் பார்த்து அட்டிக்கிட்டுக்காது என்னம்மா செய்கிற தாளாட்டு என்னடி வார்த்தையை காணும் சும்மா மறுபடியும் சரி இது இன்னைக்கு ஓயாது அந்தாலும் வாசல் உட்கார கதவை திறக்கிறாரு இருபத்தஞ்சி நாய் வாசல் படுத்து கிடக்கு தெரிய நாயும் ஜொரி நாயும் வெறி நாயும் கூப்பிட்டாருங்க வாம்மா என்னம்மா செஞ்சால் எத்தனை நாய் வாசல் படுத்து கிடக்கு அந்த நாயிலும் பேசாமல் படுத்துருக்கல இந்த ஒரு நாய் இதுக்கு குழைச்சிக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா ஆண்களுக்கு பொதுவாக வீட்டில் அவங்க எதிர்பார்க்குறது பெருசாக ஒன்றும் இல்லைங்க மரியாதை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க கிடைக்குதா ஒரு காலத்தில் கிளங்க எங்கள்ம்மா அவங்க வீட்டுக்கார் அவங்க திருச்சி போயிருக்கா கொழுந்த கோயம்புத்தூர் போயிருக்காங்க வாங்க சாப்பிடுங்க அப்படி நல்லா இருந்துச்சு இன்னைக்கு ஒரு வீட்டுக்கார்ட்ட கேளுங்க ஒரு வீட்டு ஒரு வீட்டுக்காரர் மாட்டை கிளங்க எங்க உங்க வீட்டுக்காரரு அது அங்க தெரியும் கழுதான் கழுது அந்த கழுத போனா போய் தொலை மட்டும் வாண்டா உசுர வாங்கி வீட்டுல முக்காம நேரம் பேச்சு ஓட்டியா போனேன் கேட்டேன் மாறிக்கிடுச்சு எங்க தாத்தா சொன்னார் போன தீவாளிக்கு ஏ முத்து நல்லெண்ணெய் தேங்காய் வச்சு தலை குளிக்கிற விட ஒரு சுட்டு விளக்கண்ண உச்சந்தில வச்சு குளிச்சா அவ்வளவு குளிர்ச்சி அப்படின்னா எங்க வீட்டுல விளக்கண்ணு சொல்லி எழுத்து வீட்டுல கேட்டேன் விளக்கண்ண இருக்கா அப்படின் அதை ஆபீஸ்ப்பா அஞ்சு மணிக்கு வரும் அப்படிச்சு ஏமா நான் உண்மையான விளக்கண்ண கேட்டேன் அதுதான் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கா அவங்க மாமனார் கூட்டு குடும்பம் கழிப்பட்டு இருக்கேன் குடும்பம் எங்கேயா கழிப்பட்டு அதுக்கு தான் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளில் எதுக்கு ஒதுக்குறது அப்படின்ற சொல்லுவாங்க ரொம்ப அழகாக ஃபேமிலியோடு உட்காந்து குழந்தையில கொஞ்சம் நேரம் பேச விட்டு பாருங்க குழந்தை ஒரு நாளைக்கு இரநூறுதரவை சிரிக்குமா அழகழகாக அது மலையில சொல்ல பேசுகிற பேச்சை கேட்குறப்ப அதுக்கு நம்ம டையம் கொடுத்து சப்போம் அடிக்கல ராயம் எனக்குன்னு வந்து பிறந்திருக்குவார் ஆனால் அப்ளிகேஷன் போட்டால் பிறந்தேன் ஆறுமுகம் ஆறாம் தேதி உங்கள் வீட்டில் பிறப்புற வந்தான் போவான் நான் பாப்பா பசு நின்று அப்படி கண்ணத்தை பிடிச்சிக்கலி பாப்பா உங்கள் பேர் என்ன பொன்னி அப்படி ஸ்வீட் நேம் இல்லை அங்குல ரைஸ் நேம் அப்படின்னுச்சு ஒருத்தியார் என்னக்கு நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் வழங்காமல் போக வேண்டுமென்று நம் கோடாங்கியும் சோசியரையும் கூட்டி போய் எலும் சம்பளம் கோழி மூட்டி வச்சு செய்வதான் செய்வனை உதாரணத்திற்கு எங்கள் பெரியப்பா எங்களை செய்துள்ளார் அதில் உதாரணம் எழுதியிருக்காங்க இதெல்லாம் நம்ம எத்தனை தடவை சாய்ச்சல் விட்டுருக்கோம் யோசிச்சு பார்த்தோமா பயப்படவே பட்டாங்க இதுக்குத்தாக இந்த மேடை நானும் வேண்ட ஒரு விஷயம் என்னென்னா மைக்கடிச்சா நம்ம பாட்டுக்க வாங்க மான் வீடியோ பேசிக்கிட்டு இருப்போம் ஆனால் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது அதாவது லேட்டாக போனாலும் ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக போனாலும் பரவாயில்லை இந்த கருத்து விஷயம்லாம் ஏன் சொல்கிறேன்னா கருத்துன்னு ஒரு இடத்துல நிறுத்து அப்படின்னாரு அதோடு நிறுத்தினதான் இன்ன வரைக்கும் ஆரம்பிக்கல அதே போல விழா மேடைன்னு பாருங்கள் எல்லாரும் பேச தெரிஞ்சவங்க தான் பெரும் பேச்சால்தான் இருந்தாலும் மைக்கு ஏண்டை கொடுத்து நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோம் அதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு ஆசையாக இருக்குன்னு நல்லா நீங்கள் அதே போல உள்வாங்கி சிரிச்சிங்க காரணம் இன்னைக்கு அவர் சிரிக்கிது அவருக்கே கேட்க மாட்டேங்குது அவ்வளோ மைல்டாக என்ன பூனை குட்டி ஏதாவது கத்துன மாதிரி நான் தான் ஜெரிச்சேன் அதுக்கு நீ ஜிரிக்கால இருந்திருக்கலாம் இல்லையா சிலர் சிரிச்சானா பக்கத்து அப்படின்னு மாடுகள்ல திருவடிப்பாரு ஏன்னா ஊருக்குள்ள பதினஞ்சு மாடு காணும் அந்த மாதிரி சிரிச்சான்கா சிலர் சிரிக்கிறாள் முழுக்க நீ ஆள் மட்டும் உங்களை குளிப்பாட்டி விட்டுற அவனே அப்பா பின்னாடி நானே கொஞ்சம் நினச்சி விடுப்பான் புடைய பிடிச்சிட்டு நிற்கிறேன் சிலரெல்லாம் நினச்சி சிலர்லாம் பஸ் ஸ்டாண்டு சிரிச்சானா ஸ்டார்ட் ஆகி போற மாதிரி இருக்கு வண்டி கிளம்பிச்சப்ப எங்கே டிரைவருக்கானா அந்த அந்த தான் அங்கே ஜிரிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு சின்னக்குழு என்ன புரியுது ஒரு கூட்டங்கள் அவர் ஒரு ஐடியா பண்ணார் அந்த போடு கிளைக்கில் எது போட்டார் திருக்குறள் விளக்கு உரை முடிவடைந்த பின்பு போய் முதல் சுண்டலும் பொங்கலும்ண்டல் கட்டுும் இவற்றை திருக்குறளை சொல்லி நம்ம என்னத்தை செய்ய போறோம் அதனாலதான் நம்ம மாத்திக்கிறது நல்லது நிறைய நடக்கும் அதே போல நாங்கள் போற இடங்கள்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க எங்களுக்கு மேடம் தர ஒரு இடத்துல போயிடும் தேனி பக்கத்தில் ஆரம்பிச்சார் அந்த ஊர் தலைவர் இப்பொழுது இந்த சிரிப்பு காட்டுறவை வந்துட்டேன் அப்படின்றார் ஐயா அதை குரல் கூட சொல்லிருங்க அதுல என் தம்பி குதிரை முத்து ஐயா நான் மதுர முத்து அப்படின்னேன் சொல்ற ஊரம் தப்பு தப்பாவே பேசுறாரு அதுல பெண்களுக்கான பதில பெண்கள் உக்காருங்க பொம்ப அங்க போய் உட்காருங்க ஒரு அம்மா வந்து நீ வந்து கீழே உட்காரு என்னத்தை பேசுறாரு வீட்லயும் பேச மாட்டேங்கு பார்த்துருக்க அதே போல இத்தனை பேருக்கு இங்க ஏதாவது ஒரு சில சில இருக்கா பொறுமையா கேக்குறீங்க சில இடத்துல மொத்தமே பதினஞ்சு வயது உட்கார்ந்துருப்பா இருபத்தஞ்சு சண்டை நடக்கும் நான் பெண்களை குறிப்பா ஏன் பாராட்டினேன்னு தெரியல உலகத்திலே மிகச்சிறந்த நகைச்சுவை எதிரியுமா உலகத்திலே பெரிய நகைச்சுவை எதிரியுமா இரண்டு பெண்கள் அருகே அருகே அமைதியாக உட்கார்ந்து இருந்தார்கள் அப்படின்ற உலகத்திலே பெரிய நகைச்சு பார்த்திங்களா இப்போ ஆயிரம் பேர் அமைதியாக உட்காந்துருக்கேன் ரெண்டு பெண்களை உட்காரச்சு தள்ளி உட்கார இடிச்சுக்கிட்டுருக்கோம் அப்படின்னா முடிஞ்சு அந்த இடமே இப்படி தான் நடக்கு நீங்கள் வீட்டுக்கு யார் காலையில் வீட்டு வீட்டு வெளியே போகிறப்ப வாழ்த்து எனப்படியா தள்ளா இருக்கு என்னங்க வெயில் போகிறோம்றீங்க கொடை வச்சுக்கோங்க ஆட்டல்வங்க வைக்கா இருக்குது இந்த அங்கே ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிடுங்க அப்படின்னா தான் அவனுக்கு ஒரு உற்சாகம் போவோம் ஏமா திருச்சி போகிறேன் பா மாற கட்டா லண்டனுக்கு தேவ மாதிரி சொல்லுவேன் நீ எல்லாம் போனேன்னா வந்தானா அந்த இடத்துல சுருண்டு விழுந்துருவேன் அந்த வார்த்தையில ஒரு உயிரோட்டிருக்கேன் அதுதான் சொல்றது அது அந்த பாராட்டு விஷயம் சொல்லுவாங்க உங்களை கல்யாணம் பதினஞ்சு வருஷம் ஆச்சு என்னைக்கு என் சமையல் பாராட்டி இவன் சங்கடமா போயிருச்சு பாராட்டு ரெடியா உட்காந்துருந்தான் அந்த அம்மா பரிமாறணும் அப்படின்னு ஒரு சொன்ன மரகதான் பூரி பிரமாதம் நீ பாராட்டாமலே அப்பளப்பியா ஏ உசுர வாங்குற இப்படி தப்பா பாராட்டாட்டு அதனாலதான் கேட்பாங்க சில வீட்டில் பாத்தீங்களா ஏம்மா என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க ஆமாங்க என்னங்க நீங்கள் உங்களை கருப்பாக இருந்தாலும் உங்களை தாங்க பார்க்கணும் ஆசையாக இருக்குது சனி பார்வை தொடர்ந்து நான் சோசியாரு இப்படி போய் டென்ஷன் பண்ணிடக்கூடாது பாராட்டி அதனால தான் ஒரு குடும்பத்தில் ஈகோவோ ஈகோவோ யூகோ அப்படின்னு அனுப்பிவிட்டு அங்கே டென்ஷன் கிடையாது நான் இருபத்தாயிரரூவா சம்பளம் வாங்க முப்பதாயிரம் அங்கே தான் குட்டி குட்டி விஷயம் வர்றது அதனால் மகிழ்ச்சிக்கு பாராட்டு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க நான் இப்போ நிறைவேற்பதுக்கு வந்துவிட்டேன் ஓரளவு ஏன்னா இந்த காலக்கட்டத்துக்கு எது வேணுமோ அது வேணுன்ற காத்தான் நான் கொஞ்சம் நகைச்சுவை அதிகமாக சேர்த்து அதே போல் நீங்களும் ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை உள்ளாமான்னு சொல்லி கண்ணாவாசன் சொன்ன மாதிரி இவ்வளோ நேரம் பேசுனது நான் பேசினேன் கிடையாது நீங்கள் அந்த அளவுக்கு குழந்தைத்தலமாக மாறி ரசிச்சிருச்சிங்க அதனால் தான் என்னால் பேச முடிஞ்சது அதற்காக முதல்ல இந்த இடத்துல மிகப்பெரிய ரசிகர்கள் மிகப்பெரிய நகைச்சுவாளர்கள் அப்படின்னா நீங்களாக தான் இருக்க எந்த அளவுக்கு அது உள்வணரோடு வாங்கி ரசிங்க பார்த்தீங்களா பெரியவங்க இருந்து குழந்தைகள் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லணும் இனிதொரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல சூழல் சந்திக்கும் வரை ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடந்தா கூட நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நாம மகிழ்ச்சியான இடத்துல இருக்குன்னு நினைக்கிற விட நாம இருக்க இடத்த மகிழ்ச்சியாக வச்சுக்கிறனும் நினைக்கிறதில்ல மகிழ்ச்சியிலே பெரிய மகிழ்ச்சின்னுவோம் அதே போல குழந்தைக்கு ஒரு சின்ன ஆறுதல் சொல்லுவாங்க ஏன்னா ரொம்ப நம்ம பற்றிலாம் கொஞ்சம் கிராமப்பதி மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் குழந்தையில் படிக்க வைப்போம் படிக்க வச்ச குழந்தையில வெளிநாட்டுக்கெலாம் அனுப்புவோம் ஏன்னா நல்லா படித்தம்மா என்னை மாதிரி வேட்டி எட்டக்கூடாது பேண்ட் செட்டை போடணும் ஆனால் என்ன செய்வாங்கன்னா வெளிநாட்டில் போயிட்டு அஞ்சு வருஷம் ஆகி இங்கே கிராமத்தில் அப்பா இருக்காருங்க ஒரு ஃபோன் காலோ ஒரு லெட்ரு எதுவுமே வரலை அப்போ அப்பா வேதனையோடு இங்கே கிராமத்துலேருந்து ஒரு கடிதம் தர்றாரு மயனுக்கு மகனை நீ வீட்டில் பிறந்தபோது நான் வீட்டில் ஒரு தென்னை வைத்தேன் தென்னை நான் ஊற்றிய தண்ணீரில் வளர்ந்தது நீ என்னுடைய வியர்வில் வளர்ந்தாய் எங்கோ இருந்துகிற ஈட்டுகிற பணமும் படிப்பும் எனக்கு சந்தோஷ மகிழ்ச்சியும் தெரிகிறது நான் இங்கு வைத்த தென்னை எனக்கு நல்ல இளநிறையும் நல்ல நிழலையும் தருகிறது என்றாவது ஒரு நாள் என்றாவது ஒரு நாள் ஈமெயிலில் நீ ஈமெயிலில் மூழியிருக்கும் போது உடம்பில் ஈமுத்த செய்து வந்து சேரும் எனது இறுதி ஊர்வலத்தை இல்லாவிட்டாலும் பரவாயில்ல அந்த தென்னை மரத்துடைய தென்னை ஓலே என்னை சுடாறு வேலை தூக்கி செல்ல முடிப்பார் எதுக்காக சொல்றனா பத்து குழந்தைகளை ஒரு அப்பா அம்மா வளர்க்குறாங்க பத்து குழந்தைகளும் சேர்ந்து ஒரு அப்பா அம்மா வளர்க்குறாங்களான்றது பெரிய கேள்வி பாத்தீங்களா ரெண்டு கோடி ரூபாயில் அன்னை இல்லம்னு வீடு கட்டிருக்காரு ஆனால் அன்னையை கொண்டு அணையில வச்சிருக்காரு அதாவது குழந்தைக்கு வெறும் படிப்பு கல்வி மட்டும் இல்லாம வாழ்க்கை கல்வியும் சொல்லித்தரே அப்படி ஒரு விழா மனிதன் என்பது சொல்லித்தர் கிராமத்தில் ஒரு பசுமாடு இறந்து போயிட்டா அங்கே கிராமத்துக்கு ரெண்டாயிரம் பேர் வந்து விசாரிப்பாங்க என்ன நல்லா இருந்த மாடு செத்து போச்சு மாட்டை கூட மனுஷனுக்கு நிகர வருத்தோடு கெட்டது ஆனால் நிகழும் பாருங்க ஒரு காட்சி மாதிரி அவசரம் என்னால் அதிகமாக ஒரு போனால் படக்கில் எடுத்தார் என்னது மாதிரி முப்பதாம் மாடி வந்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு யோசனை நம்மளுக்கு பையனே இல்லையே இருபது மாடிக்கும் போது இன்னொரு யோசனை சார் நம்மளுக்கு கல்யாணமே ஆகலையா அடாட்டாடா எவ்வளோ நம்ம ஆயிடுச்சு நானே பத்தாம் மாடி ரொம்ப நம்ம ஒரு சுரேஷ் இல்லங்க குமார்னாரு சொத்து தான் என்னதுன்னு ஒரு வார்த்தை கேட்கணும் அது இன்னும் அதிகப்படிச்சம்மா டென்ஷனை பாரு டீ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை கூட நிம்மதியாக பார்க்க முடியாதா டீ பாக்கிறப்ப ஒரு ஃபோன் வேகமாக ஓடி போய் டேபிள் எடுத்தாரு ஹலோ ஹலோ ஒன்றும் கேட்கலாம் அப்படியே லைன்ல இருங்க இந்த நாடு ஹாலில் வந்து பேசுறேன் ஹலோ ஒண்ணுமே என்ன ஆச்சு தெரியல நெட்ஒர்க் ப்ராப்ளம் மாடிக்கு வரயும் அவர் பையன் பின்னாடி மூணு மாடிக்கு செல்போன்ல சேனல் ஒண்ணு நேரமா எப்படி மாறும் இந்த டென்ஷன் தாங்க கையில எல்லாமே இருக்கு பக்கத்துல ஆனா மனிதநேயம் மட்டும் தூரத்தில் இருக்கு மனித நேயத்தை வளர்த்துக்கிறக்கும் இந்த குழந்தைகளுக்கு இந்த மேடைக்கு வர விஷயத்துல அதையும் பூத்து இப்படி நம்ம உறவுகள்லாம் சொல்லி தரக்கு எல்லாரும் அப்பா அம்மா தோறும் எல்லாரையும் அங்குன்னு தான் குழந்தை சொல்கிறேன் பெரியப்பா அதுக்குள்ளே யாரு இருக்கா சித்தப்பா மாமானு பிரித்து சொல்லத்தரேன் இப்படி சுருக்கும் சுருக்கும் அவங்களுக்கு உறவுகள் தான் சொல்லித்தர்றதுக்கு கொஞ்சம் அவங்க படிப்பு டென்ஸ்லேருந்து வெளியே வரக்கு அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க எவ்வளோ புக்கு சம்பந்துட்டு போகிறான் ஒரு வீடு தீப்பிடிச்சிருச்சுங்க ஒருத்தன் அண்டாவை தீட்டு விடுறேன் ஒருத்தன் குண்டாவை தீட்டு விடுறேன் உரம் ஆரம்பி தூக்கும்ல ஒரு எல்கேஜ் பற்றிட்டு குடுவிட்ன்னு ஓடி இருக்கேன் அவன் பின்னாடி பதிஞ்சோ ஓடி இருக்கேன் எப்போ தூக்குனே என் பேக்க விட சென்னாதே ஜனியம் எனக்கு ஒரு மில்ட்ரி பேக் மாதிரி தரீங்க படிப்பு சுமை அதிகமாகிடுச்சு விரல்களைத்தான் வேலை வாங்குகிற தர குழந்தைகளுக்கு மூளையை வேலை வாங்கவில்லை கவிப்பறை சொல்வாரு அந்த மூளைக்காகவும் தண்ணே திரகாத்திரப்படுத்திருக்கு உற்சாகப்படுத்திருக்க குழந்தைக்கு இப்படி ஒரு மேடை வேணும் அது அழகாக மயிலூர் மன்றம் செஞ்சுருக்காங்க தொடர்ச்சியாக செய்வாங்க இந்த மேடை வெறும் கேளிக்கை மேடையாக மட்டும் நினைச்சுறாங்க குழந்தைக்கு பேசுகளை மட்டும் இருந்துச்சுன்னா அவ எல்லா துறையிலையும் சாதிக்க முடியும் எல்லா துறைக்கும் ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம் மேடையில் ஏறி பேசுவது அந்த விஷயம் குழந்தைகளுக்கு இருந்துச்சுன்னா அவ எதிர்காலத்தில் பெரிய ஒரு சாதனையை ஈட்டுவதற்கு இந்த மேடை பெரிய அடித்தளமாக இருக்கும் சொல்லி இந்த அருமையான வாய்ப்பு எல்லாத்துக்கும் மேலாக நானும் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஐம்பது நாள் கழித்து மேடை ஏறுவதற்கு ஒரு பெரிய மேடையாக இந்த மேடை அமைந்தது அதற்காக நன்றி சொல்லிட்டு உங்கள் அத்தனை பேருக்கு வருங்காலமெல்லாம் வசந்த காலமாக அமையணும் உங்கள் இல்லங்கள் தோறும் புன்னகை மட்டுமே பூத்து கொழுங்கணும் என்று சொல்லி எல்லா உள்ள இறைவனும் அறிவுண்டி கேட்டு இந்த விழாவை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிற பெருந்தகை அவர்களுக்கும் இன்னும் நிறையா உதவியாக காத்திருக்கிற அன்புக்குரிய கோடிசோர பெருமக்கள் நன்றி சொல்லி இனி ஒரு சந்தர்ப்பத்தை உங்கள் சந்திக்கும் வரை உங்களுக்கு அன்போடு விடைபெறும் நண்பர்களை நன்றி நன்றி வணக்கம் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்த நகைச்சுவை அரசு மதுரைமுத்துக்கு முன்னிலை வகிக்கக்கூடிய கணேஷ் பேக்கரி உரிமையாளரும் மன்றத்தினுடைய புரவலருமான திரு ரவி மாணிக்கம் அவர்கள் சிரிக்க வைத்த அவருக்கு இனிப்புகளை வழங்கி சிறப்பிக்கிறார் உங்களுடைய கரவொளியை எழுப்பி உற்சாகப்படுத்தும்